அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இன நலத்தின் ஏமாப்புடைத்து மனநலத்தின் ஆகும் மறுமை அதாவது மனசுல நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் அந்த ஹெல்த்தி மைண்ட் சொல்றோமே அதுதான் மனநலம் அதாவது ஆரோக்கியமான எண்ணங்கள் உறுதியான எண்ணங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் தான் மனசுக்கு நன்மையை கொடுக்கும் நிறைய மனநோய்களெல்லாம் கேள்விப்படுறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது இல்லை நல்ல எண்ணங்களை பற்றி அபிப்பிராயமும் இல்லை எது நல்ல எண்ணங்கள் எது தீய எண்ணங்கள் அப்படிங்கிறத பகுத்தறிகிற சக்தியும் பள்ளிக்கூடங்களில் முறையாக கற்றுக் கொடுப்பது அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக அவசியம் ஆசிரியர்களும் சரி எல்லாரும் தாய் தந்தையர் எல்லாரும் சேர்ந்துதான் குழந்தைகளை எல்லாம் உருவாக்கணும் நல்ல சமூகத்தை உருவாக்குற பொறுப்பு எப்பவுமே எல்லா மனிதர்களுக்கு இருக்குங்கிறத எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் திருவள்ளுவர் பிறந்த நாட்டில் திருக்குறள் தோன்றிய இந்த நாட்டில் இந்த குரட்பாக்கள் படிக்கப்படுவதும் இல்லை அதை பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுவதும் இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் இனிமேலாவது மக்கள் திருவள்ளுவருடைய திருவருளால் இந்த கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து சமூகத்திலே அதை பரப்புவதற்கு முயற்சி இப்பொழுதாவது தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கினா தான் இந்த குரலில் இருக்கிற கருத்து மாதிரி இப்போ ஆரம்பித்தா பின்னால நன்மையை கொடுக்குங்கிறார் வள்ளுவர் மனநலத்தின் ஆகும் அருமை அப்படின்னா இப்போ இருந்து நல்ல எண்ணங்களை எண்ணின்னா பின்னால வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் அல்லது அடுத்த உடம்பு எடுத்தால் கூட அந்த உடம்பில் கூட நம்ம ஆனந்தத்தை அடைய முடியும் இப்ப இருந்தே நல்ல குணங்களை வளர்த்து போனால் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் அமைதி ஆனந்தத்தை நன்றாக உணர முடியும் சமூகம் முழுவதும் எல்லோருமே ஆகவே ஒருத்தன் உயர்ந்த குணங்களை எண்ணுவதன் மூலம் அதை செயல்படுத்துவதன் மூலம் மறுமையில் இன்பம் அடையலாம் ஆனால் நல்லவங்களோட பழகினா இப்பவே நமக்கு நிறைய நன்மை ஏற்படும்ங்கிறதில்ல சங்கத்தோட குளோரி மகிமையை சொல்ற மற்ற அகுதும் அகுதும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இம்மை பயன் இம்மை இப்பவே இகலோகத்துல இப்பவே பலன் அடைறது வாழ்க்கையினுடைய பிற்காலம் இனி அடுத்த உடம்புல அடையறது இல்லை அகுதுங்கிறது இந்த இடத்துல இவ்வுலகிலேயே இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம் இனநலத்தின் ஏமாப்படைத்து சத்சங்கத்துல இருந்தோமானா நல்லவர்களுடைய கூட்டத்துல சேர்ந்திருந்தோமான பெரியாரை துணை கொண்டோமே இந்த பிறவியிலேயே இம்மை இன்பத்தோடு மறுமை இன்பத்துக்கும் பாதுகாவலை பெறுகிறான் அப்படின்னு ஏமாப்புடைத்து இப்பிறவிலையும் நிறைய உனக்கு புகழ் கிடைக்கும் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் வரக்கூடிய காலத்திலையும் அர்த்தம் ஆஹ் மனச நல்லா வச்சுக்கிறதுனால வாழ்க்கையின் பிற்காலத்துலதான் நாம அமைதியா இருக்க முடியும் இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இருக்கு ஆனா அப்படி இல்ல இப்பவே நன்மை ஏற்படும் ஆனா சத் சங்கம் இருந்தது நல்லாருடைய துணை இருந்ததுன்னா அது இப்பவே நிறைய நல்ல நன்மையை கொடுக்க ஆரம்பித்து விடும் என்பது கருத்து நல்ல கூட்டுறவு மாத்திரம் ஒருத்தனுக்கு அமைந்து விடுமே ஆனால் அவனுக்கு அடையறதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அந்த நல்லவர்களுடைய பழக்கமே போறோம் அவனுக்கு எல்லா சுகமும் கிடைத்து விடும் ஆக மறுமை வாழ்க்கையில் பிற்காலத்தில் அடைய வேண்டிய சுகம்னு ஒன்றும் தேவையில்லை ஆக மன தூய்மையை இன தூய்மை மிகவும் பாதுகாக்கிறது அப்படின்னு இங்கே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மனநலம் இருமையும் இன்பம் தர வல்லது ஆயினும் அது நல்ல இனத்தோடு கூடியிருக்க வேண்டும்ங்கிறது கருத்து இந்த மனசு நல்லா இருந்தால் இப்பவும் சரி இனி வர காலத்துலேயும் சரி நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனால் அது சத்சனத்தோடு இருந்தால் அதுக்கு மகிமை இன்னும் அதிகம் நம்மளியாமல் ஒரு பொல்லாத இனத்தை சேர்ந்துட்டோமானா அது ரொம்ப கெடுதலை கொடுக்கும் சொல்லப்போனால் பெரியவர்களோடு நம்ம சேர்ந்துருக்கிறதுக்கு காரணமே தீயவரோட சேராமல் இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் தனியா இருந்தால் ஒருவேளை தீயவர்களுடைய சேர்க்க வந்து விடுமோ அப்படிங்குற ஒரு நியாயமான ஒரு அச்சம்தான் காரணம் ஆக இன நலம்தான் ஏமாப்புடையது அப்படினு சொல்றார் வள்ளுவர் ஆக அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த அஞ்சு குரட்பாக்கள்லையும் சிற்றினம் சேராமையினுடைய சிறப்பு நல்லினம் சேர்தல் எதிர்மறை முகத்தினால சொல்லப்பட்டது நல்லவர்களோட சேர்ந்தா ஏற்படக்கூடிய நன்மையை தீயவர்களோட சேராமல் இருக்கிற தன்மையினால ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதாவது சிற்றினம் சேராமைன்னு சொன்னாரே தவிர திருவள்ளுவர் சிற்றினம் சேராமல் இருக்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நல்லவர்களோட சேர்ந்திருக்கிறதையே ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக அதை உபதேசம் பண்ணுறதை நம்ம கவனித்து பார்க்கணும் ஏன்னா தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால தீயர்களுடைய குணத்தை சொன்னால் கூட அது நமக்கு கெடுதலை உண்டு பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தினால வள்ளுவர் தவிர்க்கிறார் நல்லவர்களோட சேர்வத பற்றிய விசேஷமா பேசுற பார்க்கலாம் மனநலத்தின் நல்லெண்ணங்கள் நிறைந்த மனத்தினால் மறுமை மறுபிறவியிலும் இன்ப ஆகும் அமையும் மற்ற அதுவும் கூட இனநலத்தின் நல்லார் ஏமாப்பு பாதுகாப்பு வலிமையினால்தான் உடைத்து உடையதாகும் அகுதுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்திருக்கோம் அதாவது மறுபிறவையிலும் கூட அப்படிங்கிற அர்த்தமும் தெரிகிறது ஆனால் இம்மையிலும் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் இல்லரவையில் ஒரு குரல் பார்க்கிறோமே அதாவது அரண்னப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் இல்லாயின் நின்று இந்த இடத்துல அகுதும் துறவரமும்னு அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் அந்த அர்த்தத்தோட நம்ம சிந்திச்சு பார்த்தா இது புரியும் பொழிப்புரை நல்லெண்ணங்கள் நிறைந்த மனத்தினால் மறுபிறவியிலும் இன்ப வாழ்வு அமையும் அதுவும் கூட நல்லார் இணக்கத்தின் வலிமையினால்தான் உடையதாகும் மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்